ோ சதாவசாரம்பராச்சாரியமியமாதே குருபரம்ப்பமதிபரான்கருளம் லோக்க சங்கராச்சாரியம் கேஷவாணம் சூதிரபாஷ் வந்தே பகவந்தோன ருக்கிவரோ குருரி गुरुरात्मेदी मूर्ति மூர்பேதவிபி வோமவா திணாமூரேசுமே பதிரம் பீரியரங்கை துஷு வானோபி விஷேமேவியுகஸ்வே அரிஷனேமிகஸ்வதி ஓரி வோம் ீரு மூனாவது முண்ட முதல் ராபர்ணூசா சனம் வரிசா அனஸ்னோ அீதிமே விரே புருஷோமீஷ சோ அனோச்சோச்சியூ பயமீஷமீக்க வெரி குட் ஸோ ரமண்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோங்க அப்படினா ஒரு விஷயம் யோசிச்சீங்கன்னா எப்படியாவது உபநிஷத்து நமக்கு சாஸ்திரம் இன்ஃபினிட் ஜாய் கொடுக்குறதுக்காக முயற்சி பண்ற நான் புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறது எதுக்கு கல்யாணம் பண்ணின்ற பிறகு அது ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுண்டா சந்தோஷமா இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்த்து பெருகாக்குறது சந்தோஷமா இதெல்லாமே ரிலேட்டிவா நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் பிறதா கடைசியில வயசாகி பேரம் பேத்தியெல்லாம் எடுத்த பிறகு திருப்பி இன்டர்வியூ பண்ணி பார்க்கும்போது அந்த சந்தோஷம் கம்ப்ளீட் ஆகலை இன்கம்ப்ளீட்லேயே இருக்கிறது திருப்பி இன்டர்வியூ பண்ணி பாருங்க ஆஃப்டர் சஸ்டிப்த பூர்த்தி எடுத்தவங்களாம் ஒரு இன்டர்வியூ பண்ணி பாருங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சா இந்த காலேஜ் வாங்கினேன் இந்த யூனிவர்சிட்டி மெடல் வாங்கினேன் இவெல்லாம் பண்ணேன் ஓடி ஆடி எல்லாம் பண்ணினேன் கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் அப்போ அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற தெரியுது அததான் சாஸ்திரம் சொல்றது இங்க பாரு என்கிட்டவா இன்ஃபினிட் ஜாய் இன்பினிட் ஜாய்னா என்ன கம்ப்ளீட் ஜாய் அதுக்கப்புறம் இன்னொன்னு கிடையாது ஓகே அப்ப அபூர்ணம் இருக்கிற வரைக்கும் உனக்கு சம்சாரம் இருக்கும் அபூர்ணம் குறை இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி அந்த குறையை நீக்கி உன்னை மன நிறைவாக்கி இன்பினிட் ஜாய் ஆனந்தத்தை கொடுக்குறதுக்கு உபநிஷம் இப்ப எதுக்கு நம்ம தெரியுமா பல லட்சம் பேரு பல கோடி பேரை தாண்டி நாம வந்து சாஸ்திரத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோன்னா எத்தனை புண்ணியம் இருக்கணும் எத்தனை ஜென்மாந்திர முயற்சி இருக்கணும் அதுல இங்க வந்திருக்கோம் நம்ம உபநிஷத்தை படிக்கணும் சாதாரண விஷயமா இது வந்து சொல்றது ஆச்சரியம் கேட்கிறவா ஆச்சரியம் அதை விட புரிஞ்சுடுத்துனா ஆச்சரியமோ ஆச்சரியம் ஈஸி இல்லை இது வரைக்கும் நம்மளை யாராவது ஒருத்தரை நீ ஒரு பெரிய ஆள் அப்படிலாம் யாராவது பிரைஸ் பண்ணியிருக்காளோ எப்ப பார்த்தாலும் நச்சு உனக்கு ஒண்ணும் விளங்காது உனக்கு எத்தனை தடவை மர மண்டல சொல்லுவேன் விலங்க விளங்காத அப்படி நமக்கு நிறைய திட்டு வாங்கியிருக்கும் நாம சேமா திட்டுவோம் அதே பரம்பரை இல்ல அதே திட்டுவோம் எங்க அப்பா அம்மா இப்படி திட்டினாங்க நான் உன்னை திட்டுறேன் அவ்வளவுதான் நீ உன் பிள்ளைய திட்டு அவ்வளவுதான் பரம்பரை பரம்பரையே பண்ணிட்டு ஆக யுவார் த ஹோல் யுவர் தூர்ணன் இவர் தான் நீ தான் பிரகாசம் நீ தான் உபநிஷ சொல்றத மாதிரி இருக்கும் டூ மச் இல்ல உண்மையை சொன்ன ஆகாது நிறைய பேருக்கு நீங்க போய் சொல்லி பாருங்க சாதாரணமா யதார்த்தமா உலக விஷயத்திலேயே உண்மையை சொன்ன இது அப்சொல்யூட் உண்மையை சொல்றது உபநிஷம் என்ன பண்றது அப்சொல்யூட் உண்மையை சொல்றது சத்தியத்தை அப்படியே சொல்றது அதனால நம்மளால் டைஜஷன் பண்றதுக்கு கொஞ்சம் பேருக்கு கஷ்டம் கொஞ்ச பேருக்கு ஓகே அதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்க அப்படின்னு டவுட் வரும் அப்ப டவுட் வந்ததுன்னா இதை கிளியர் பண்ணிக்கணும் அதனால மூணு எக்ஸசைஸ் இருக்கிறது சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இந்த சிரவணம் எதுக்குன்னா கேட்டுண்டே இருக்கணும் கேட்டுண்டே இருக்கணும் எதுக்கு அந்த விஷயம் ஞானமாகிற வரைக்கும் கேட்கணும் தான் அதனால ஞானம் ஆகணும் அதுக்கப்புறம் அதுல வந்து கன்வீன்ஸ் ஆகணும் கன்வீன்ஸ் ஆகிறது என்ன டவுட்டே இல்லாத ஞானமாக ஓகே அப்போ நமக்கு மூணு போல்டு இப்ப நம்ம பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களை பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இல்லை நம்மளை பத்தி எல்லாரும் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் நம்மளை பத்தி ஒரு ஐடியா வச்சிருப்பாங்களே நீ ஒரு ஐடியா எல்லாரையும் பத்தி வச்சிருக்கல எல்லாரை பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கல அதே போல ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க ஒரு ஐடியா வச்சிருக்காங்க நான் புரிஞ்சுக்கோ நீ மாத்திரம்தான் ஐடியா வச்சிடல எல்லாருமே ஐடியா வச்சுருக்காங்க இந்த ஐடியா எல்லாமே இன்கம்ப்ளீட் சாஸ்திரம் நம்மளை பத்தி ஒரு ஐடியா சொல்றது அது ஐடியா இல்ல அது ட்ரூத் அதை பத்தி சொல்றது இப்ப அத வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டா அது ஞானம் பண்ணலன்னா அஜ்ஞானம் பண்ணிட்டா ஞானம் ரிசீவ் பண்ணலன்னா அஜானம் அப்படின்னா என்ன அர்த்தம் கிளாஸ் எனக்கு புரியறது ஓகே ஆனா அது நானா இருக்கா அப்படிதானா அப்படின்னா அது ஞானம் அர்த்தம் புரிய இங்க கிளாஸு கிளாஸ் ஏ டுட் ஒண்ணுமே புரியல நீங்க பேசுறதே புரியல பிரெஞ்சு பாஷை மாதிரி இருக்கிறது இதுக்கு என்ன மீனிங்கு காக்கா பக்கா என்ன மீனிங் என்ன அப்படி இருக்கிறது நீங்க பேசுறது அப்படி இல்லை நீங்க சொல்றதெல்லாம் புரியிறது ஆனால் ஒத்துக்கத முடியல புரியுது அப்படிதான் நினைக்கிறேன் நான் நீங்கள் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் புரியாமல் எவனும் போய் உட்காந்துருக்க மாட்டா புரியல புரியிறது ஆனால் ஒத்துக்கும் ஏத்துக்கும் அப்படி இருக்குமா இப்படிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கிறது ஓகே உபநிஷத்து சொல்றது ரொம்ப டூ மச் இருக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்வேர்டில் வந்து பகவான் வந்து எல்லா கல்யாண குணங்கள் சர்வம் எல்லாம் சொல்லி அது கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கு கரெக்டா இருக்கிறது நாம நமஸ்காரம் பண்றதும் சரியா இருக்கிறது அதெல்லாம் அப்ளிகேஷன் என்மேலயே அது வந்துதுன்னா என்னால தாங்கிறது சிரமமா இருக்கிறது ஒத்துக்கிறது சிரமமா இருக்கிறது அப்படின்னா என்ன நடத்தோம் ஞானம் வந்து நமக்கு வந்துடுது அந்த ஞானத்துல கன்வின்ஸ் ஆக மாற்றுறது அப்படின்னா என்ன சந்தேகத்தோட எனக்கு ஞானம் இருக்கிறது சந்தேகத்தோட போகும்போது அந்த ஞானம் நமக்கு திருப்பி சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் ஓகே நிவர்த்தி பண்ணின பிறகு கன்வின்ஸ் ஆயிடும் ஐம் த பிரமன் ஐயம் தோல் நான் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்ன ஆகும் திருப்பி ஒரு ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா இத்தனை வருஷமா நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது ஜென்மாந்திர ஜன்மாந்திர பழக்கம் இருக்குது இந்த புத்தி இருக்கிறது இல்லையா யாராவது கரண்டி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல போய் படம் வாங்கிறது நம்ம புத்தி சொல்லு எக்ஸ்ட்ரா ஒண்ணு கொடுத்தாங்க அங்க போய் நின்றுடுவாங்க இல்லையா அதுக்கே விளம்பரம் சொல்றது இதை வாங்கினா அது அதை இது இதை வாங்கினா மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லா தெரியும் புரோடுதா ஒரு லட்டு வாங்கினா ரெண்டு லட்டு நீ இந்த கூப்பன் வாங்கினா நாலு லட்டு ஓனம் பாரு திருப்பதி நாலு லட்டு கொடுத்துட்டா அந்த பெருமாளை பார்த்து பேசுறது ரொம்ப கம்மி நீங்க யாராவது திருப்பதி போயிட்டு வந்தவங்களே டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பாலாஜி பார்த்த விஷயம் பேசுறது ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த நெரிசல்ல தள்ளினது இடிச்சது அதுக்கப்புறம் கீழே இறங்கும்போது வாந்தி இன்னொருத்தர் மேல எடுத்தது அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம் பாரு அந்த பெருமாள் ஜற்கொண்டு ஜற்கொண்டு எழுதிட்டு போயிட்டா எங்க பார்த்தா நம்ம விவகாரமே இப்படிதான் அதனால நமக்கு வந்து எங்க வந்து அங்க திருப்பதி போய் கூட ரெண்டு லட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா அதை பிரஸ்தாபிச்சுப்போம் இதெல்லாம் பழக்கங்கள் இருக்கிறது நான் பிரம்மன்னு புரியிறது சிரவணம் அதுக்கப்புறம் என்ன ஆகிறது அது தண்ணி கொடுங்க யாராவது ஓகே சிரவணம் மாத்திரம் இல்ல சிரவணம் சிரவணம் பண்ண நிச்சயமா ஞானம் உண்டு தான் ஞானம் உண்டு ஓகே அது நோ டவுட் ஆனா அந்த ஞானம் வந்து நிக்க மாற்று நிக்க மாற்றுறது உடனே டைலூட் ஆயிடுறது பிகாஸ் எனக்கு வந்து என்னுடைய டே டு லைஃப் ப்ராப்ளம் இருக்கிறது ப்ராப்ளமோ இங்க சொல்ற விஷயமோ சம்பந்தம் இல்லாம இருக்கிறது அதனால கான்ட்ராடிக்டா இருக்கிறது ஓகே சோ அப்போ வந்து அதை திருப்பி சிரவணத்தோட மனனம் பண்ணணும் சரி ஒரு காலத்துல திருப்பி நிச்சயமா மனனம் ஆயிட போறது நீங்க இந்த மாதிரிலாம் காலையிலையும் சாயந்திரம் வகுப்பெல்லாம் நடத்தி கிடுத்து ஏதோ பண்ணி கேம்ப் கூட்டிட்டு போய் உங்களை விட போறதில்லை உபனிஷத்து இப்படிதான் ஏதோ பண்ண போறது பண்ணி ஒரு ஃபைன் மார்னிங் ஐஎம் த பிரமன் அப்படின்னு வந்துடும் அந்த நிலைமை வந்துடும் திருப்பதி நல்லா இருக்கும் வெளியே சொல்ல மாட்டா சீட்டும் போகும்போது வாந்தி எடுத்துடக்கூடாது நம்ம நம்ம நம்மளுடைய சொரூப்பை மத்தவங்க தெரிஞ்சிடக்கூடாது இதெல்லாம் மைண்ட்ல வேண்டின்னு இருப்போம் அதுவும் கரெக்டா ஆகிடும் ஓகே ஓகே கரெக்டா கம்ப கம்பேரட்டிவ் போயிடணும்னு பார்க்கும்போது நம்ம பஸ்ஸுக்கு மாதிரி சாப்பாடு கிடைக்காது இதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து ஜோசி மட்ல கேட்ல போய் மாட்டிப்போம் அது ஜோசி மட்டு கேட்டை தாண்டி போகும்போது என்ன ஆகும் மழை வந்துடும் மழை நமக்கு நெகட்டிவ் புத்தி இருக்க புத்தி வெளியில சொல்ல முடியுமா பஸ் இப்படி உருஞ்சு வெளியில சொல்ல மாட்டோம் அடிப்பாங்க பஸ் இருக்க பேர் சேர்ந்த சொல்ல மாட்டோம் புத்தி இருக்க அது அப்படியே பழக்கப்பட்டிருக்காது இடத்துல வந்து பத்ரிநாத் வந்துடும் எப்படி இருந்தாலும் வந்தாங்க பத்ரிநாத் நடுக்க முடியாது ஒண்ணு ஜோசிமட்டில் போட்டுருவா ஜோசிமட்டு தாண்டிட்டு நடுவில் நிறுத்த முடியாது போய் பத்ரிநாத் தான் அப்படி பத்ரிநாத் போனா என்ன சாப்பிடுறீங்களா அந்த பேகு கூட தூக்கல எல்லாம் அதுல விட்டு பஸ்ல விட்டுடுத்துங்க அப்படி நான் வேற சொன்ன இதுல இதுலதான் கிடைக்கும் டார்மெட்ரி தான் கிடைக்கும் டார்மெட்ரி இதுதான் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு இடம் பார்த்து பத்திரமா ரஜா எல்லாம் எடுத்து அதாவது ரஜா எடுத்து குருஜி மேல சத்சங்கத்துக்கு அது எக்ஸ்ட்ரீமா அது உபநிஷத்து நீ பிரம்மன் கூட ஒத்துக்கலாம் சத்சங்கத்துக்கு போய் கூப்பிடுறா அவர் மனுஷன தெய்வம் அவர் இப்படி கூப்பிடுறாரு அப்புறம் வேற வழியில வாலண்டியர்ஸ் கீழ போய் நம்பி நம்பி நம்பி மேலே தூக்கிட்டு வந்தாங்க எல்லாரையும் வேற வழி இல்லாம எல்லாம் இப்படியா வந்தது சத்சங்கம் வேணுமா இதெல்லாம் வந்து இப்ப விட்டுட்டா போருமே அதுக்கப்புறம் கையை காலை தட்டி எல்லாம் குதிச்சு இதெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கோர்வியை கொடுத்து உற்சாகப்படுத்திட்டோம் அப்ப நீ பொறப்பாந்து போய் தான் ஆகணும் நடுவில் நிற்க முடியாது இப்ப நீ உன் கிளாஸுக்கு வந்துட்டோம் இல்லையோ சரவனா ஆகணும் மனனும் ஆகிதான் ஆகணும் இது குரு ஈஸ்வரம் சாஸ்திரம் எல்லாம் உன்னை தேத்திடும் அதுக்கப்புறம் நிதித்தியாசம் இருக்கு அங்க குரு வர மாட்டார் சாஸ்திரம் வராது பிரேர் அங்க ஈஸ்வரனும் வரமாட்டார் ஓகே அங்க நீ ஒத்த காலில் நின்று அங்க பகீரத்தை தபஸ் பண்ணணும் பிரேர் அது உன்னுடைய டோட்டல் டோட்டல் முயற்சி ஓகே இதுல வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி 60% 40% அப்படியே நிலைமை வந்து 60% டீச்சரோட் சும்மா ஒரு நம்பர் கிடையாது நிதித்தியாசம் தான் யாரும் கிடையாது நான் கூப்பிட்டா கூட நீ வர முடியாது அப்படி ஒரு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் ப்ரையடுதா நீல் கண்டு ரிஷிகேசல்ல இருக்கு அதை நான் எத்தனை தரவு போய் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் மணி அப்படியே பார்க்க வேண்டியதா சோ நம்ம வந்து அந்த ஞானம் மைண்ட்ல ஆங்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாயாவும் பார்த்துடணும் ப்ரையடுதா அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா இருக்கும் நம்ம ஊர் ரங்கநா எல்லாமே இருக்கும் ப்ரைடுதான் வேற ஒன்றும் ஸ்பெஷல் இருக்காது நம்ம அதனால ஞானம் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போய் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்தோம் அவ்வளவு சுலபம் வராது கொலைப்படாதீங்க அதனால இதெல்லாம் நிதித்தியாசம் ஏன்னா சம்டைம்ஸ் மைண்ட்ல ஒரு உள்ளர ஒரு கேள்வி கேட்க இந்த இலவுக்கு அத்த ஒரு இது பழமொழி தெரியுமா இப்படியே நம்ம வந்து வெளியில மனுஷா மாதிரி போகத்தையும் அனுபவிக்காம ஏதாவது சாப்பிட்டோம் தூங்கினோம் போனோம்னு இல்லாம இங்கயும் வந்து இது ரெண்டு கட்டம் இது இது வந்து நமக்கு தேரவும் தேர முடியாது போல இருக்கிறது அப்படி இருக்கிறது இங்கேயும் வந்து அனுபவிக்க அங்கேயும் போக முடியாம தடுத்துருத்து இப்படி ரெண்டு கட்டானா நம்ம போயிட்டு இருக்குமே இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி படைச்சுட்டான பகவான் அப்படி ஏதாவது மைண்ட்ல வந்து கவலைப்படாதீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றதுக்கு டெஃபினட்டா சிரவண மன்னனம் சாஸ்திர குரு ஈஸ்வரா உங்களை கொண்டு போய் விட்டுடுவார் ஓகே ஏன்னா சங்கரர் ரொம்ப அழகா சொல்றார் சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி ஷியோர் சத்சங்கத்தை நீ பிடிச்சுடணும் புடிச்சுடுத்துனா மீது எல்லாம் அவங்களுடைய பொறுப்பு ஓகே நீ டிக்கெட் வாங்கிற வரைக்கும் மூணு பொறுப்பு டிக்கெட் வாங்கி உட்காந்துட்டீங்கன்னா டிரைவர் அப்புறம் எடுத்து அவன் கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பு அதனால் டிரைவர் யாரு கண்ட்ராக்டர் யாருன்னா ஸோ டிரைவர்ன்றது ஸோ குரு and சாஸ்திரம் ஓகே ஓகே அதுதான் ஸோ குரு டிரைவர் சாஸ்திர contractor ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போய் உங்களை விட்டுருவாங்க அதனால் நீங்கள் கம்ஃபர்டபிளாக இந்த ஜெர்னி பண்ணலாம் சில சமய ஜெர்னி வந்து இங்கேருந்து கோயம்பேடு வரைக்கும் இருக்கும் அது டக்குன்னு வந்துடும் நம்ம எடுத்துட்டு இருக்கி வந்து கைலாய யாத்திரை வரைக்கும் போற ஜெர்னிதா லாங் போயிட்டு எட்டு நாள் ஆகும் அது போயிட்டு வரத்துக்கு தரிசனம் பண்ணிண்டே போனோம் டிராவல் பண்ணிட்டு வரணும் அதுக்கு ஒரு மாசம் ஆகும் இது வந்து லாங் ஜர்னி லாஸ்ட் ஜர்னி இது அது பண்றது லாங் டைம் ஆகும் அதனால சில சமயம் என்ன ஆகும் டயர்ட் ஆகும் இருக்கும் சில சமயம் கைலா யாத்திரை வந்தவங்க சில பேர் பேசிருந்தாங்க நம்ம தப்பா வந்து மாட்டிடணும் போல இருக்க முடியும் நம்மளால முடியுமா திருப்பி ஒரு ஒரு மூச்சு வாங்கும் ஓகே அந்த இவன் கடவுத்து வந்து மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அழிப்பி விட்டுவான் மணிக்குன்னா பதினோரு மணிக்கு படுத்துது பஸ்லயே இப்படியே உட்காந்துட்டு போனோம் பதினோரு மணிக்கு போட்டு ரெண்டு மணிக்கு அழிப்பி விட்டோன்னா அவன் அதுக்கு மணி மூணு மணிக்கு இதெல்லாம் வச்சிருப்பான் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவன் தூங்க தூங்கணும்னா தெரியாது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா ஓகே ஸோ இப்படிலாம் ஸோ அப்ப நடுவில் ஒரு ஒரு இந்த மாமியை ரெண்டு பேசிக்கும் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம தப்பா வந்துட்டோம் பா நம்ம லோக்கல் திருப்பதி மாதிரி நினைச்சுட்டு வந்துட்டோம் ரொம்ப தப்பு அந்த பாவியை வந்து இப்படி சொல்லிட்டா ரொம்ப சுலபமாக இருக்கும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானே இங்கே பத்ரிநாத்ல சொன்ன நீங்க இப்படி சொல்லவே இல்லை நீங்க பத்ரிநாத் இப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை நீங்க போகும்போது சொல்லுவான் பிர அப்படின்னா அதனால என்கிட்ட ஒரு பெரியவர் வந்து நான் வரலாமா அங்க பத்ரிக்கு நாங்க அப்புறம் வந்து அவர் ஸ்டார்டிங்ல இருந்து திருப்பி வர வரைக்கும் யாரோடு பேசவே இல்லை அவர் ஹார்ட் பேஷண்ட் வர ஓகே வந்தாரு முடிச்ச பிறகு அவர் நமஸ்காரம் பண்ணதற்காம் கார்டூன் போடுற மாதிரி அதுதான் என்ன கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்களே நீங்க அப்படின்னு ஆனா அவர் கேட்ட விதம் கேட்டது பேக்ரவுண்டு எனக்கும் தெரியும் அவருக்கு தெரியும் மேல ஈஸ்வரனுக்கும் தெரியும் மூணு பேருக்கு தெரியும் ப்ராப்ளம்னு என்ன வேணா ஆகும் தான் பகவானுடைய பொறுப்பு தான் அது ரியல்லி நம்ம கையில ஒண்ணும் கிடையாது அதனால இந்த யாத்திரைய முடிச்சுட்டோம் திறந்துட்டோம் அதனால இது வந்து ஹோப்பு இருக்கு கவலைப்படாதே அப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போவான் ஏன்னா இதுல திடீர்னு எனக்கு இப்படி தோணுச்சு இப்படியே போயிட்டே இருந்தா இப்படி போயிட்டே சும்மா சும்மா நீங்க வெறும் இன்ட்ரெஸ்டா கேட்கறது பேசுறதா இருந்தா கூட பரவாயில்ல அப்படியே பிரம்மமான வேற சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அதை வர உண்மையா சொல்றீங்க நீங்க அதனால சும்மா கதாக்காலட்சுமி கேட்டேன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டுட்டு போயிடலாம் சரி நமக்கும் ஒரு சாட்டர்டே சண்டேனா ஒரு ஹேபிட் மாதிரி ஆச்சு அப்படி போயிட்டு கேட்டுட்டு போகலன்னா நீங்கள் அப்படி விட மாட்டேறீங்க அது உண்மை அது பொய் கிடையாது நீ தான் அது அது சொல்றீங்களே அப்படி நடுவில் எல்லாம் இப்படிலாம் நமக்கு மன சந்தேகங்கள்லாம் கிளேசங்கள்லாம் வரும் அதுக்காக இந்த இன்ட்ரொடக்ஷன் இது உபநிஷத்து இன்ட்ரொடக்ஷன்ல இது ஸ்பெஷல் இன்ட்ரொடக்ஷன் சப்தாகத்தினுடைய இன்ட்ரொடக்ஷன் இன்னைக்கு ஓகே இதுல இந்த புக்கோட உங்களோட பஸ்ட் புக்கோட படம் போட்டிருக்கும் இந்த பேர்ட்ஸ் ரெண்டும் இல்லையா அதத்தான் இப்ப வந்து சொல்றது பட்சி கல்பனான்னு பேர் அதுக்கு பேரு ரெண்டு கல்பனா கொடுக்குறது இந்த உபநிஷத்து ஒண்ணு வந்து தனுர் கல்பனா இன்னொன்னு வந்து பக்ஷி கல்பனா கொடுக்குறது இந்த பக்ஷி வந்து ரெண்டு விதமான பக்ஷி ஒண்ணு வந்து அகங்கார சைத்தன்ய பட்சி இன்னொன்னு வந்து சாட்சி சைத்தன்ய பக்ஷி ஓகே இது ரெண்டும் தனித்தனி மரத்துல இல்லை ஒரே மரத்தில் தான் இருக்கிறது ஒரே கலையை தான் பின்பற்ற ஒண்ணு வந்து ஆனந்தமா கலையில இருக்கிறது சுகமா இருக்கிறது ஒண்ணு வந்து ஏதோ பண்ணி ஏதோ குத்தின் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வாமிட் பண்றது அப்புறம் வைரஸ் அப்டிராக்ட் ஆயிருது ஓகே இன்னும் தலை சுத்துறது ஒண்ணு அந்த பறவை பார்க்குது அப்படி இருக்கணும் அப்படி சுட்டு ஒரு ஸ்டெப் நம்ம பிராரி திருப்பி சாப்பிட்டு திருப்பி அப்செட் ஆயிடும் இப்படி போய் அந்த அகங்கார சைத்தன்ய பறவை மெதுவா போய் டிராவல் பண்ணி அந்த சாட்சி பறவையோட ஒன்றி போயிடு உபநிஷத்து சொல்லிட்டு இருக்கிறது அப்போ ஒன்னு வந்து பிம்ப சைத்தன்யம் இன்னொன்னு பிரதிபிம்ப சைத்தன்யம் ஒண்ணு பிம்பச்சை பிரதிபிம்ப சைன்யம் ஒன்னு சித்து இன்னொன்னு சிதாபாசன் ஓகே ஒன்னு சாட்சி சைத்தன்யம் இன்னொன்னு அகங்கார சைத்தன்யம் அவ்வளவு கிளைம் பண்ண போறோம் அது நம்மளுடைய சமத்தை பொறுத்து இருக்கிறது அகங்காரத்தை நம்ம கிளைம் பண்ணிக்க போறோமா அல்லது சாட்சி சைத்தன்யத்தை கிளைம் பண்ணிக்க போறோமா உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா யுவர் சாய்ஸ் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் நீ வந்து அகங்காரத்தை நீ கிளைம் பண்ணிட்டு சம்சாரியா இருக்கலாம் அல்லது சாட்சி சைத்தன்யத்தை கிளைம் பண்ணிட்டு இருக்கலாம் இது ஒரே ரூம்ல ஒரே ஆள் கிட்டதான் ஒரே பண்றது பாடி இந்த அகங்காரம் இருக்கிறது அதுதான் ஆத்ம சைத்தன்யம் அதுல இருக்கிறது அதனால இது எப்படி பண்றது அப்படின்னா இந்த இரண்டாவது மந்திரம் என்ன சொல்றது கிம் சமா சம்சாரம் கிம் மோக்ஷா அப்படி பத்தி சொல்றது எது வந்து சம்சாரம் துயரம் துன்பம் எது வந்து விடுதலை நம்ம சாட்சி சைத்தன்ய பேஸ்ட் அகங்காரமா மாத்திக்கணும் அவ்வளவுதான் பெரிய விஷயமா கேட்டுட்டோம் முடிஞ்சிருச்சு அகங்காரத்தை நம்ம பிரதானமா வச்சுட்டு சைத்தன்யத்தை பின்னாடி வச்சிருக்கோம் இப்ப கொஞ்சம் சைத்தன்யம் அகங்காரம் வந்து இருக்கிறது அப்படி புரிஞ்சு தான் உபனிஷம் இப்ப வந்து ஒரிஜினல் ஓகே இது வந்து என்ன இது வந்து ஆடிங் ஓகே இந்த கண்ணு போட்டு யூஸ் பண்ணிக்கோ கட்டவும் தெரியணும் போட்டுக்கும் தெரியணும் இதுதான் அகங்காரத்தை யூஸ் பண்ணிக்கோ அகங்காரியிருந்துடாத அகங்கார வந்து சம்சாரம்ைத்தன்யம் வந்து ஆனந்தம் சாட்சி சைத்தன்யம் ஜாக்கிரத்து சொப்பனில வந்து இந்த ஜாக்கிரத்து சொப்பனையில் ஜாக்கிரத்த அவஸ்தா இப்ப நீங்க எந்த அவசையில் இருக்கீங்க சுசுப்தி அவஸ்தில் இருக்க சொல்லக்கூடாது காலையில் மூணு மணிக்கு எழுந்தமா இருக்கு சுவாமிஜி பூஜி சுவாமிஜி கிளாஸ் எடுக்கும்போது நோட்ஸ் எடுவாங்க நிறைய பேர் சம்டைம்ஸ் இன்னொருத்த மேல போயிடும் சுவாமி வந்து தப்பா நினைக்கக்கூடாது இப்படி சுத்தம் அதனால இப்ப நீங்க ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கீங்க இது உறுதி ஓகே சொப்பன அவஸ்தையில் இருக்கீங்க இது ரெண்டு அவஸ்தைக்கு அகங்காரம் தேவை ஓகே சப்போஸ் அகங்காரம் இல்லைன்னு வச்சுக்கோ சாட்சியில இருந்தீங்கன்னா ஒரு விவகாரம் பண்ண முடியாது ஓகே எப்ப தெரியுது உறக்கத்துல இருக்கீங்க உறக்கத்துல ஆல் பர்வைடிங் கான்சியஸ்ல இருக்கீங்க நீங்க எல்லாருமே நம்ம அங்க எப்படி இருக்கோம்னா அங்க நம்ம உறக்கத்துல அங்க வந்து பாடி கிடையாது மைண்ட் கிடையாது அகங்காரம் கிடையாது அங்க வந்து தேசம் கிடையாது அங்க வஸ்து கிடையாது நேரம் கிடையாது எதுவும் கிடையாது புரியுதுதா சில பேர் படுப்பான் கரெக்டா படுப்பான் நடுல பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல அவங்க காலையில எழுந்திரிப்பான் தலைக்கீழே தலைக்கீழப்பான் தலைக்கான இருக்கும் தலை வந்து கீழே இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் ரவுண்ட் அடிப்பான் முதல்ல படுக்கும்போது கம்பீரமா போர்வெல்லாம் இருக்கும் அது ஒரு பக்கம் சில பேர் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் இருக்கோம் அப்படிலாம் ஏதோ இருக்கும் அவ்வளவுதான் சக்கர மாதிரி இருப்பான் ஒண்ணு தேசம் தெரியாது காலம் தெரியாது ஒன்னும் தெரியாது அப்படியெல்லாம் இருக்கிறது இது வந்து இப்போ உபனிஷத்து சொல்றது நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் நீ எத செலக்ட் பண்ணிக்கிற செலக்ட் பண்ணிக்கோ யுவர்ஸ் ஓகே நீ இந்த இதுல ரெண்டு பேர் இருக்கான் ஒண்ணு வந்து அஜ்ஞானி இன்னொன்னு வந்து சாட்சி சைத்தன் கிளைம் பண்ணின அதனாலதான் அவன் ஞானி ஓகே அஜ்ஞானிய அஜ்ஞானி அகங்காரத்தை கிளைம் பண்ணிக்கிறான் அதனாலதான் அவன் அஜ்ஞானி புரெக்டுதான் ஓகே சோ இப்போ முதல் விஷயம் அறியாமையில் இருக்கிற விஷயத்தை பத்தி பேசறது ஓகே அவன் வந்து இந்த அஜான அகங்காரத்தை கிளைம் பண்ணிட்டு அவன் அலறான் பாரு காலிலிருந்து ராத்திரி வரைக்கும் வருஷம் ஜனவரியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் மிட் வரைக்கும் கஷ்டப்படுறான் துடிக்கிறான் கதறான் அப்படி பண்றான் புருஷகன அறியாமல் உழலுகின்ற ஜீவாத்மா அந்த புருஷகா எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் சமான விருட்சே சமான விருக்ஷன அந்த சரீரத்தமாகிய விருட்சத்தில் அபிமானம் வைத்து இருக்கிறான் எப்படி இருக்கான் இருக்கிறான் இந்த பாடி தான் என்னது அதுல வந்து கொஞ்சம் கூட சந்தேகம் அதுவே தான் நான் இருக்கான் உடம்பு மனசு தான் நான் அப்படி சொல்றான் அப்படி முழுகினவன் என்ன பண்றான் இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட ரிலேஷன் இருக்க இது உடம்பியும் தாண்டி அந்த அந்த உடம்புல ஏதாவது பாதிச்சுன்னா இவன் பாதிக்கிறான் ஓகே இதுல சங்கரர் சொல்றாரு புத்ரே நஷ்டே புத்ரே புஷ்டே அகம் புஷ்டே புத்ரே நஷ்டே அகம் நஷ்டே புத்ரே எக்ஸாமினே ஐ எம் எக்ஸாமின் குருஜி நான் இன்னைக்கு கிளாஸுக்கு வர முடியாது ஏமா பொண்ணுக்கு எக்ஸாமினேஷன் பொண்ணுக்கு தானே எக்ஸாமினேஷன் திரும்ப சொல்லு பொண்ணுக்கு எக்ஸாமின அப்ப நீத்துக்கு வராம இருக்க அதனாலதான் சொல்றேன் நான் வர முடியாது புரிய இப்ப யாருக்கு எக்ஸாமினேஷன் ஆக்சுவலி அந்த பொண்ணு பையனும் பரபிரம்மஸ்வரூபத்தில் இருப்பார் ஆனந்தமா இருக்கா ஒரு அம்மா வந்து எழுப்பினாங்க இப்படி கஷ்டப்படுற தூங்க நான் நான் பாத்துக்கிறேன் என்னை பத்தி தூங்க புரியடா அதனால புத்திரே புஷ்டே தான் அகம் புஷ்ட புத்ரே நாஷ்ட அகம் நாஷ்ட இந்த உடம்போட சம்பந்தது ஓகே அதனால இதெல்லாம் வந்து நிமக்கனாக முழுகியவனாக இருக்கிறான் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நானாக இருக்கிறான் சரி என்ன கவனமாக கேளு ஓகே அதுக்காக உங்களை ஹெல்ப் பண்ண வேண்டாம் சொல்ல வரல ஹெல்ப் பண்ணுங்க அவளைதான் வாங்கும் நீ குதிக்க வேண்டாம் நீ சந்தோஷ போற எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரு அதையும் சொல்லிடாதே இது ஆகிடும் அதையும் சொல்லி காட்டுவாங்க நீ ஒாது முதல் உது அந்த அர்ஜுனனுடைய நிலைமை இதுதான் முக்கியமான முக்கியமான அவன் மோகத்தை அடைந்தவனாக இருக்கின்றான் அடைந்தவனாக இருக்கின்றான் எப்படிப்பட்ட மோகத்தை அடைந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னா என்ன மோகம் என்ன கன்ஃபியூஷன் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இதாஜெக்டிவிட்டியா இருக்கிறத சப்ஜெக்டிவிட்டியா நம்ம நண்பர் ஒருத்தர் டாக்டர் திருச்சியில இருக்காரு டாக்டர் வேல்முருகன் ஒருத்தர் ஓகே அவர் வந்து அவரு தம்பி பெரிய ஆளு ஓகே அவருக்கு எல்லாருக்கும் வியாதினா எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அவருக்கு ஆனா வில் பவர் ஜாஸ்தி அவருக்கு அவருக்கு வந்து பெயின் வந்த மாதிர அப்படியே பைக்ல வந்து ஹாஸ்பிட்டல் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு பாருங்க ஏன்னா மத்திய பல கேஸ் வரும் எல்லா கேசும் வந்து அப்படி அனாவசியமா பார்க்க போயுவாரு அதெல்லாம் ஆப்ஜெக்டிவிட்டி இது தன் சொந்த தம்பி அது வந்து சப்ஜெக்டிவிட்டியா மாத்திட்டாரு இப்ப எவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சு குழந்தைக்கு இன்னொருத்தர் பிடிக்காதனால அவனையும் எனக்கு பிடிக்காது எப்படி இந்த ரிலேஷன் போறது மாற்றி நேர்போம் வயசாகும் வந்து பெரம்பலூர்ல ஒருத்தர் போயிருந்தாரு அவர் அவர் ஒரு பெரிய ஜி அந்த குழந்தை வந்து தாத்தா இப்படி பார்த்தாரு பலார்னு ஒரு தாத்தா சொல்றது மாமா சொல்ற அக்செப்ட் பண்ணிக்க முடியல பாடியை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏஜ் இது இருக்கிறது என்ன மாமியும் சொல்ற அக்கான்னு சொல்றீ மாமியின் சொல்லாத வயசு ஒத்துக்க முடியல பிரையடுதான் இப்ப வரிசை இருக்கும் மாமீன் கூப்பிட்டா இருக்கும் அக்காடு கூப்பிடுதான் அதனால போடியை வந்து ஆப்ஜெக்ட் அது சப்ஜெக்டா மாத்திட்டோம் ஓகே இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இதேதான் ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட் இதுதான் கன்ஃபியூஸ் இதுக்கு பேரு முக்கியமான உபனிஷம் சொல்ல முக்கியமான கன்ஃபியூஸ் எது மேல உடம்பு மேல அதீத பற்று வச்சதுனால கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு போறது அந்த சம்சாரிய பத்தி டெவலப் பண்ணிட்டு போறது என்ன பண்றது அடுத்தது அனீஷயா கடைசியில ஹெல்ப்லஸ் போயிடுறான் தன் வசம் இழந்துடுறான் ஓகே தான் வந்து ஹெல்ப்லஸ் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிடும் ஏவ முக்துவா அர்ஜுன சங்கியேஸ்தவா அர்ஜுன அவன் எப்படி இருக்கான் விசர்ஜிபம் தூக்கி போட்டான் அப்படியே தெருத்தட்டு சசர சாபம் அதெல்லாம் போட்டுட்டான் விக்னமான சோகத்தனோட உச்சசாயிக்கு போயிட்டான் அர்ஜுன் எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டா பாருங்க அதனால அவருடைய துக்கத்துடைய எக்ஸ்ட்ரீம் போயிட்டான் அதுல என்ன ஆயிடுச்சு சோச்சதி உப்பு நிஷத்து வார்த்தது அசோச்சதி பண்டிதர்கள் துக்கப்படுவதில்லை இங்க சோச்சத்தினா துக்கப்படுகிறான் எதுக்கு விசீதந்தம் விசீதந்தம் தான் சோகத்தை அடைந்தவனாக இருக்கான் துயரத்தை அடைந்தவனாக இருக்கான் கார்ப்பண்ணிய தோஷகம் இதனால உடம்பு மேல அதீத்தை பற்று வச்சு அதுல இருந்து வந்துட்டான் உபனிஷத்து பிரமாணம் சொல்லிட்டு சரி இந்த அதனால என்ன ஆயிட்டு எப்ப பார்த்தாலும் சில பேரு மத்தவங்களை சிரிக்க வைப்பா இவன் சிரிக்க மாட்டான் இந்த ஹியூமரஸே போயிடும் இந்த குழந்த வந்து அதுக்கு வந்து சிரிப்பு பண்ணி ஏதாவது சொன்னாதான் சிரிக்கும் அப்படி கிடையாது நம்மளை பார்த்தா கூட சிரிக்கும் அதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு மூடோ ஒரு நேரமோ இல்ல சொல்ல வேண்டாம் அதுக்கெல்லாம் ஓகே ஹியூமரஸ் ஏதாவது சொன்னதான் சிரிக்கும் சிரிக்கும் ஓகே இந்த வாழ்க்கை முழுக்க துக்கம் அது தெரியுமா உங்களுக்கு ஓகே அவன் வாழ்க்கை முழுக்க துயரம் ஓகே அதனால ஞானி இருக்கானே அவன் சம்பந்தம் இல்லாம சிரிப்பானா சம்பந்தம் இல்லாம சிரிப்பானா எப்பவுமே சிரிச்சுன்னு இருப்பான் ஆனந்தமா இருப்பான் ஏன்னா அவன் ஆப்ஜெக்ட் ஜனங்களை பார்த்தாலே சிரிக்க வருவான் உங்களுக்கு காமெடியன் பண்றான்ல அவன் ஏதாவது தப்பு தப்பா பண்ணிட்டான்னா தப்ப சிரிப்பு தான் வரும் அப்ப நாளைக்கு சிரிப்பு வராமம் வரும் இப்படி சொல்லி கொடுக்குறோம் இப்படி போறானே அப்படின்னு சொல்லிட்டா அப்ப சிரிப்பு தான் வரும் ஆனந்த சிரிக்கிறான் ஞானி இந்த குழந்தைய ஞானியும் சிரிக்கிறான் இவன் எப்படி இருக்கான் எப்ப பார்த்தாலும் துயர கடல் போவோமே மூவரும் முழுகி போவோமே பாட்டு பாடி அதெல்லாம் இது இந்த மாதிரி சோக பாட்டு கேட்டாலே சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும் சில பேருக்கு அது ராத்திரி பதினோரு மணிக்கு கேட்பாரு அப்படி கேட்குற கும்பல்லாம் நான் பார்த்திருக்கேன் நான் அதுல ஒரு சுகம் அதனால நிகமனகம் முக்கியமனா அனீஷா இதுதான் அக்ஞானி ஜீவாத்மா அகங்கார ஜீவாத்மா வேதாந்தி தனி வேறுபாடா இருக்கான் சரி இப்போ இதெல்லாம் அக்ஞானி பத்தி இப்ப நம்மளை பத்தி பேசறது உபநிஷத்து ஹீரோ பத்தி பேசுறது எப்படி வேதாந்தியை பத்தி பேசுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருப்பான் அல்லது எப்படி இருக்கணும் அதை பத்தி இப்போ உபநிஷத்து பேசறது எப்படி அந்யம் பசியத்தி இப்ப சொன்னதுக்கு ஆோசிட்டா பவன் ஆத்மா அனாத்மா விவே சித்தி சிதாபாசன் விவேகி சாட்சி அகங்கார விவேகி வாட்சியார்த்தம் லட்சியார்த்தத்தை புரிந்து கொண்ட விவேகி ஓகே அப்படி புரிந்து கொண்டவன் எப்படி அந்நியம் பஷ்ய அதாவது சாட்சியத்தை ரெகக்னைஸ் பண்ணிக் ஓகே சைத்தன்யம் அகம் பிரம்மன் என்றத உணர்ந்து கொண்டவன் ஒரிஜினல் ஓசிய உணர்ந்தவன் ஓகே அப்படிப்பட்டவன் இன்டலக்சுவலா பண்ணிண்டான் அப்படிப்பட்டவனுடைய சுபா அவனுடைய ரெண்டு விஷயம் அகங்காரம் வந்து இன்சிடென்ட்லி நேச்சர் என்னுடைய ஆத்ம சைத்தன் சாட்சி சைத்தன் அப்படின்னு உணர்ந்து கொண்டவன் ஓகே அப்படி உணர்ந்து கொண்டவன் தான் எப்படி இருக்கான் அவன் வந்து சாட்சிய பார்க்கிறான் எல்லாத்தையும் ஏன்னா எப்படி சுசுப்தி அவஸ்தையில கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிறவன் ஞானி எப்படி இருக்கான் அவஸ்தையில் சுஷுப்தி என்னது தூக்கத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கான் பிதா அந்த அபிதா பாதி மாதா அமதா பாதி ஓகே சிரவணம் அசிரவணம் பாதி சண்டானா சண்டாபாவன் சண்ட கிடையாது கிடையாது கடன் வாங்கினாலும் ஒண்ணும் கிடையாது சொல்றது கடன் கொடுத்தாடி சொல்ல தேசம் கிடையாது காலம் கிடையாது ஆனா இங்க ட்ரை பண்ண முடியாது ஓகே நீ ஜாக்கிரத அவஸ்தில ட்ரை பண்ண அன்லோகேட்டூர் ஓகே அதான் தா பஷ்யதி அந்நிய பஷியத்தி சோ அப்படிப்பட்டவன் விசாரம் பண்ணினதுனால இதை உண்டாக்கின்றான் ஜாக்கிரத அவஸ்தையில என்கொயரி பண்ணதுனால இது கிடைச்சது அப்படி கிடைச்சவன் எப்படி ஆயிட்டானா சூஷ்டம் சூஷ்டம்னா என்ன சோ சாட்சி சைத்தன்யத்தை அடைஞ்சவன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னா சூஷ்டம்னா பூஜ்ஜிய அடோரபல் ஓகே பூஜ்ஜியம் தமிழ் பூஜ்யல பூஜ்ஜியம் அது இல்ல பூஜ்ஜியம் வணங்கத்தக்கவனாக மாறிவிடுகிறான் ஜூஸ்டம் என்ன வணங்கத்தக்கவனாக மாறிவிடுகிறான் இந்த ஞானத்தை அடைஞ்சதுனால அவனுக்கு ரெஸ்பெக்ட் வந்துடுது அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான் அவன் அவன் தான் ஈஷம் ஈஷம் என்ன மாஸ்டர் மாஸ்டர் வந்து சர்வேஸ்வரனா மாறிடுறான் இது மகிமானாம் வீத்த எல்லா சோகமும் அவனுக்கு தொலைஞ்சு போயிடுறது இந்த ஞானத்தினால அவனுக்கு சோகம் கிடையாது மோகம் கிடையாது டொல்யூஷன் கிடையாது தன் மேல உடம்பு மேல இருக்க அபிமானம் அவனுக்கு கிடையவே கிடையாது அதனால அவன் ஈஸ்வரனாவே ஈஷம் ஆயிடுறான் சர்வேஸ்வரனா மாறிடுறான் யாரு இப்பேற்பட்ட ஞானி வீத்த சோகா அப்படி சொல்லி இது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வந்து எது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது ஐ எம் து ஆர் த ஓகே எவ்ரிதி அப்படிப்பட்ட ஒரு இவன் ஸ்டேஜிக்கும் அதனால இல்ல எவ்ரிதி கான்சியஸ் நான் அகம்னு அகம் பிரம்மாசினி உணர்ந்தவன் அப்படி ஆயிடுறான் அடுத்தது என்ன ஞானத்தினுடைய விஷயமும் அந்த ஞானத்தை கிடைச்சதுன்னா கூடிய பலனும் திருப்பி ஃபர்தரா டெவலப் பண்ணிட்டு போறது உபநிஷத்து மூணாவது மந்திர பசியருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனி கதா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபை தீ ஓகே முதல் ரெண்டு வரி வந்து ஞானத்தையும் ரெண்டாவது வரி வந்து ரெண்டாவது ரெண்டு வரி வந்து ஞானத்தினுடைய பலனையும் சொல்றது ஓகே இந்த ஞானத்துல எப்படிப்பட்ட ஞானம் இது பஷ்ய பஷியக பசிய பஷ்ய பஷியக பசியகன விவேகி டிஸ்கிரிமினேஷன் பண்ணின சாதன சதுஷத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு உண்டாக்கினவன் அதாவது சித்து சிதாபாசத்தை பிரித்து பார்ப்பவன் சாட்சி அகங்கார சைத்தன்யத்தை பிரித்து பார்க்கிறவன் ஓகே விழிப்புல வந்து லொக்கேட்டட் கான்சியஸ்னஸ் அந்த அதுவே வந்து உறக்கத்துல Unlocated Consciousness எது நானு நான் எதுக்கு உட்பட்டிமிட்டட் பர்சனா அல்லது வரையறிக்கு அப்பாற்பட்ட பியாண்ட் எல்லா இடத்துலையும் டிஸ்கிரிமினேஷன் உள்ள பர்சனுக்கு பேருகி ஓகே ரெண்டு அதாவது இதுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு சூட்சம புத்தி வேணும் ஓகே சூக்ம புத்தி வேணும் நுண்ணறிவு வள்ளுவர் என்ன சொல்றார் நுண்ணறிவு வாழறிவு அந்த வாளறிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு நுண்ணறிவு வேணும் ஓகே அந்த சூக்ம புத்தி உடையவன் பஷ்யா விவேகி இப்படி விவேகத்தினால பார்க்க வேண்டியது மாத்திரம் பார்ப்பவன் எவனோ அவன் பார்ப்பான் ஓகே பஷ்யகா யார் பார்ப்பான் பார்ப்பான் பிரம்மத்தை பார்ப்பவன் பார்ப்பான் நம்ம லோக்கல்ல கேவலமா அதை சொல்லிடுவான் போடா பார்ப்பான் அப்படிதான் இவனுக்கு வரும் இதுல பெருமை அடையணும் பார்ப்பானா தேங்க்யூ தேங்க்யூ அப்படி சொன்னோம் தான் அப்படின்னா ஒரு மாதிரி வேற அந்த இப்ப அந்த வேர்ட் எல்லாம் போயிடுச்சு யானும் பார்ப்பான் இல்லை இப்போதான் அந்த திட்டத்தை எல்லாம் போயிடுச்சது இப்பட இப்பெல்லாம் லோக்கலை போயிடுது அதனால அதாவது ஓசியை பார்க்கிறவன் பார்ப்பான் ஓசி original உணர்ந்தவன் பார்ப்பான் பசியா பஷ்யா சரி அது எப்படி பட்டது? இது எப்படிப்பட்டது அது செல்டென்ட் ஓகே புதுசா எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது இல்ல அது ஓகே இன்க்ளூட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கிறதோ அதெல்லாம் சாட்சி சைத்தன்யம் நீ பண்ற பிரதிபோதம் விதித்தம் மதம் ஓகே நீ எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் சைத்தன்யம் பட் இப்ப இப்ப லைட் இருக்கு அனுபவம் புது புது அனுபவம் அனுபவமும் நீ எல்லா அனுபவமும் பேசிக்கா ஒன்னு இருந்தாகணும் அங்க லைட் இருந்தாகணும் வித்தவுட் லைட் நோ ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே லைட் இல்லைன்னா எதுவும் அனுபவம் கிடைக்காது அதனால எதெல்லாம் நீ பார்க்கிறையோ அங்க நீ லைட்டை பார்க்கிற கரெக்டா ஓகே நீ பிளவர் பார்த்தினா, கண்டிப்பா லைட் பிளஸ் பிளவர் வித்தவுட் லைட் நோ பிளவர் வித்தவுட் பிளவர் லைட் அஸ்தி புரியுதுல கூட இருக்கிறது இந்த கேப் லைட் இருக்கு அந்த கோல்டு கோல்டோட தக்கத்தக்கன் இருக்க அது அந்த சூரிய நமஸ்கார மந்திரத்தில் வருமே இரண்மையேன பாத்திரே ஒழிக்கின்றது அந்த மாதிரி அதனால தான் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் செயின் போட்டு தங்க செயின் தங்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது ருக்ம சாட்சி பட்ச அந்த எல்லா நகையும் பண்ணக்கூடியது தங்கத்தினால இருக்கிறதுனால சாட்சி சைத்தன்யம் ஓகே ருக்ம ஷைனிங் அதாவது எல்லாத்தையும் ஷைனிங் பண்ற சாட்சி சைத்தன்யம் செல்ஃப் அப்படின்னு பேரு அதுக்கப்புறம் என்ன கர்த்தாரம் கர்த்தாரம் என்ன ஆத்ம சைத்தன்யம் கர்த்தா கர்த்தா சொல்லிட்டா சம்சாரம் ஆயிடும் கர்த்தா போக்தார் கர்த்தா போக்தா கிடையாது கர்த்தாரம் மீன்ஸ் ஹோல் யூனிவர்ஸ் கிரியேட்டர் சாட்சி சைத்தன்யம் எப்படிப்பட்டது ஹோல் கிரியேட்டர் ஹோல் யூனிவர்ஸ் கிரியேட்டர் ஜகத்து சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா அந்த கர்த்தாரம் அப்ஜெக்ஷன் ஆன டவுட் ஆஸ்தி குரோ அப்படின்ன என்ன உனக்கு டவுட் வரும் யாராவது ஒருத்தர் கேட்பாங்க இப்ப கர்த்தா கிடையாது சம்சாரி கிடையாது நீங்க சொன்னீங்க அதை ஒத்துக்கிறேன் முன்னாடி என்ன சொன்னீங்க ஜகத்துக்கு காரணம் பிரம்மன் தானே சொன்னீங்க இங்க என்ன சொல்றீங்க இது யாரு சொல்றது அங்கீரஸ் சொல்றாரு சவுனக்கா கேட்கிறா நீங்க வந்து ஜத்து தான் உபாதான காரணம் ஜகத்துக்கு காரணம் பிரம்மன் அப்படி சொல்லிட்டு வந்தீங்க இது வரைக்கும் இங்க நைசா உபனிஷத்து மாத்தி எடுத்து பாருங்க சாட்சி சைத்தன்யமே ஜகத்துக்கு காரணம் புரியுறதுல கர்த்தாரம் நம்ம ஊர்ல நீங்க இப்படி தமிழ்நாட்டிலிருந்து இப்படி கர்நாடகா போனீங்கன்னு வச்சுங்க மெதுவா தமிழ் வந்து கன்னடமா மாறிடும் இந்த பக்கம் கேரளா போனீங்கன்னு வச்சுங்க தமிழ் வந்து தலையாளமாயி மலையாளமாறிடும் மெதுவாய் போய் பிரம்ம பிரம்ம பிரம்ம சொல்லி சைத்தன்யமா பிரம்மன் காரணம் ஒண்ணு தான் ஓகே சாட்சியே பிரம்மம் சாட்சியம் ஓகே நோபா அந்த பிரம்மன் அது கூட ஓகே அது நோப்ளம் நீ தான் இந்த ஜகத்துக்கு காரணம் அப்படின்னா பண்ணிருப்பேன் இதுக்கு பேரு சாமானதி கரண்யம் ஓகே டெக்னிக்கலா நேம் சொன்ன இதுதான் கர்த்தா மாத்திரம் இது கர்த்தார மாத்திரம் இல்ல இப்ப நான் முன்னாடி சொன்னது புரிஞ்சுதான் இப்போ அதுக்குதான் அதெல்லாம் சொன்னேன் ரொம்ப டூ மச் நீங்க என்ன வர்ணிக்கிறீங்களே அகங்காரத்தை வர்ணிக்கல சாட்சி சைத்தன்யத்தை சொல்றோம் தான் ஈஷம் திருப்பி ஈஷம் சொல்றது உபநிஷத்து ஓகே ரூலர் சக்கல்ல இது சிருஷ்டி பண்றது மத்திய ரூலரும் நீ தான் ஈஷம் ஈஸ்வரம் நீ தான் இந்த ஜகத்துக்கு ரூலர் நீ தான் ஓல்ட் நீ தான் ரூலர் என்ன பார்த்த சொல்றீங்க நீங்க நான் சொல்றது எங்க வீட்டில் ரெண்டு பேர் கூட கேட்க மாட்டான நான் எப்படி ரூலர் நீ அகங்காரத்தில் அதுக்கப்புறம் என்ன சொல்றது புருஷம் நீதாந்த புருஷம் ஓகே புருஷம் விதமான அர்த்தம் சொல்லமான அர்த்தம் சொல்லையத்தி சர்வம் இது புருஷகா பூரையத்தி சர்வம் புருஷனா எதுவோ அது புருஷகா ஓகே எங்கும் வியாபித்திருப்பது எதுவோ அது புருஷகா ஓகே கான்சியஸ்னஸ் அகம் புருஷகம் இன்னொன்னு என்னது புரி புரிய சரீரம் சரீரத்துக்கு பேரு சர்வசர சர்வ சரீரவாசி எல்லா சரீரத்திலையும் நான் தான் இருக்கிறேன் எல்லா சரீரத்தில் இருக்கிறது யாரு நான் தான் இருக்கேன் நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் பார்க்க பார்க்க சந்தோஷம் எப்படி பார்க்கணும் வந்துட்டான் பாரு எனக்கு இது பிடுங்குறதுக்கு வந்துட்டா சொத்துல ஒரு பகுதியை எடுக்கிறதுக்கே வந்துட்டான் அது அகங்கார சைத்தன்யம் எல்லா இடத்துலயும் சர்வ அந்தர்யாமி அப்படின்னா என்ன செய்யணும் இடம் கொடுக்கணும்னா இன்னொருத்தர் இடம் கேட்கிறேன்னு வச்சுக்கோ எடுத்துக்கேன் அப்படி சொல்லணும் விட மாட்டேன் அகங்காரி சைத்தன்யம் ஓகே எடுத்துக்கோ யம் வேதாந்தி அது வேதாந்தி எல்லாத்துக்கும் எல்லாம் எடுத்துட்டு சொல்லாம வச்சுக்கோ போயிடுச்சு கவலைப்படாத அதுதான் ரகசியம் கர்த்தாரம் ஈசம் புருஷம் அகம் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் என்ன சொல்றது பிரம்மயோனி பிரம்மயோனி அப்படி இரண்ய கர்ப்பனுக்கும் காரணம் நான் தான் யார் அந்த இரண்ய கர்ப்பன் சதுர்முக பிரம்மா படைச்சான என்ன அவனுக்கு காரணம் நான் எப்படி எங்க அப்பாக்கு காரணம் நான் அப்படி சொன்ன எங்க அப்பா காரணம் நான் காரியம் சொல்ல இல்லையா எங்க அப்பாக்க காரணம் எப்படி சொல்ல முடியும் அது என்ன கான்சியும் அதிஷ்டானமாக இருக்கிறது சைத்தன்யம் இவ்வளவு பெரிய விஷயம் இப்படி பார்க்கிறவன் எவனோ அவன் தான் ஞானி அவன் தான் பெரியாள் அப்படி சாட்சி அகம் கிரியேட்டர் சாட்சி அகம் லயம் எல்லாமே நான் மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டித்தம் மை சர்வம் லயம் ஜாதி தத் பிரம்மாத் அத்வயம் அகம் அஸ்மிது கைவல்லிய உபனிஷம் சொல்றது உபனிஷத்து தான் சொல்றது உன்னை பத்தி இப்படிதான் சொல்றது ஓகே அதனால தான் உபநிஷத்து வந்து படி நீ மக்கு நாங்கிட்டே நீ உருப்பிட மாட்டேன் இப்படிதான் இருக்கிற இப்படி நம்மளை நச்சிருச்சு உபனிஷம் நீதான் சர்வம் மை சர்வம் சகலம் ஜாத்தம் எல்லாத்தையும் பிரதிஷ்டத்துக்கு காரணம் அப்படி சொல்றது அதனால இந்த கனவு மாதிரி தான் கனவுல கிரியேட் பண்றது யாரு கிரியேட்ட ஓகே மவுண்டன் பண்ற நதி பண்ற எல்லாத்தையும் எல்லாம் மறைஞ்சு போயிடுது வந்ததுன்னா எல்லாம் மறைஞ்சு போயிடுமா ஜகத்தெல்லாம் சிருஷ்டி எல்லாம் போயிடுமா போகாது போகாது அப்படினா இதுல ரெண்டு ப்ராப்ளம் வந்துடும் ஓகே போகாத வரைக்கும் ஞானம் வரலன்னு டெஃபினட் ஆயிடும் அதனால இது டிபிகல்ட் ஆயிடும் புரியுது இது வந்து சன் ரைஸ் மாதிரி உனக்கு ஞானம் வந்த பிறகு சன்ரைஸ் கிடையாது டெஃபினெட்டா கிடையாது ஆனா நமக்கு அனுபவத்தில் எப்படி இருக்கிறது அப்படி இருக்கும் அதனால நீ விழிப்பு ஆன பிறகு கூட இந்த விழிப்புல இருக்கிறல்லாம் இது ஞானத்தினால தான் பண்ணணும் ஓகே பாட்டு நசியதி கிளேதான் நான் சொல்றது பொய்யா இது களிமண் சொல்றேன் வந்த பிறகு பாட்டு போயிடாது பாட்டு விவகார ஓகே விவகாரத்துக்கு பாட்டு தான் சொல்லியாக்கணும் இந்த வேர்டு கூட நான் மாத்த மாட்டேன் ஆனா ஞானத்தினால இது கிளே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பாட்டு கிடையாது ஓகே அது போல இந்த ஹோல் சிருஷ்டி இருக்கிறத அது ஞானத்தினால விவகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் உடஞ்சா நான் தூக்கப்பட மாட்டேன் இது கைவிட்டு போனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அதுதான் ஞானத்தினுடைய பலன் ஓகே ஞானேன பிரபலாபனம் ஞானேன பிரபலாபனம் ஞானத்தினால அது மறையும் அப்படி சொல்றது அதனால இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் ஆயிறானா ததா வித்வான் புண்ணிய பாப்பே வித்தூய புண்ணிய பாப்பே வித்தூய அந்த சாட்சி ததா ததா இப்படி சொன்னது பிரகாரம் சாட்சி சைத்தன்யத்தை அகம் என உணர்ந்தவன் ததா அவன் யாரா வித்வான் வித்வான் மலையாள வித்வான் இல்லை அது ஆப்போசிட் மீனிங் சமஸ்கிருத வித்வான் அவன் தான் ஞானி அவன் ஞானி அவன் எப்படிப்பட்டவன் ஆகின்றான் புண்ணிய பாப்பே வித்தூய் பண்றான் புண்ணியத்தையும் பாபத்தின் புண்ணியத்தி பண்ணல கரெக்ட் புண்ணியத்த புண்ணியத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணினவன் பாபம் வந்து இரும்பு சங்கிலி வந்து தங்க சங்கிலி தங்கில இந்த சங்கில அதுவும் தகராறு வருதே விலங்கு விலங்கு தான் ஒண்ணு வந்து இரும்பு விலங்கு இன்னொன்னு புன் விலங்கு புன் விளங்கு ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பா நம்ம சந்தோஷம் நம்மளுடைய ரிலேஷன் பொன் விலங்கு விலங்கு இருக்கிறது அது சில எல்லாம் துருபிடிச்சது கையில் வச்சிருப்போம் அது எப்பயும் எப்பயும் ஒரு பாட்டு பாடும் அந்த பழைய காலத்தில் இந்த ரெக்கார்டு ஒண்ணு பிளேயர் இருக்கும் போடுங்க அதை போட்டும் பாடும் சில பேர் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்ப பார்த்தாலும் மூகாரி ராகம் ஆடிந்து நம்முடைய இன்டூசியாசிகளை ஒரே நிமிஷத்தில் கொலை பண்ணிடுவான் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க வகுப்பு வரமுடியும் அந்த புண்ணியம் தான் புண்ணியத்தை பார்த்து நீக்க சொல்ற புண்ணியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஜென்மம் வந்துடும் புரிஞ்சுண்டு <ne> கிருஷ்ணரை சொல்ற சர்வ தர்மான் பறித்த அதோ குழிக்கு போயிடுவோம் அதனால அந்த தர்ம அதர்மத்தை விட்டுட்டு தர்மத்தை பண்ணி ஞானத்தை அடைஞ்சு அந்த தர்மத்தை விட்டு அப்ப புண்ணியத்தை விடுறது எப்படி புண்ணியத்தை விட்டுனா பாவம் செஞ்சா புண்ணியம் போயிடுறது புண்ணியம் பண்ணேன் ரெண்டும் கர்மா பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அதனால ஞானத்தினால புண்ணியத்தை விடுறது புண்ணியத்தை விடுறது பாபம் செஞ்சு இன்னும் கீழே போயிட்டு இருக்கு பாபத்தை விடுறது ஞானத்தினால மாத்திரம் தான் விடுறது விட்டவன் எப்படி ஆயிட நிரஞ்சனகா நிரஞ்சனான பியூர் சுத்தமானவன் தூய்மையானவன் அப்பழுக்கற்றவன் அவன் நிரஞ்சன் ஓகே நிரஞ்சனகா அந்த நிரஞ்சனகா யாரோ அவன் எப்படிப்பட்டவன் பரமம் சயம் உபைதி பரமம் சாமியம் உபத்தி உபைத்தி அவன் தான் அந்த பரபிரம்மமாகிய பிரம்மத்தை ஐக்கியமாகிறான் ஒன்றாகுகிறான் ஓகே ஐக்கியமாக நதி எங்கே போகிறது கடலை தேடி அப்படி ஐக்கியமாகிறதுல வே சமுத்திரத்தில் ஐக்கியம் கடல் அலை இருக்க கடலுடன் சமுத்திரத்தோட ஐக்கியமாகிறது புரிஞ்சுக்கணும் இது ஐக்கியம்ன்றது எப்படி இந்த டிவி ஸ்கிரீன் இருக்க டிவி ஸ்கிரீன் மகாபாரதம் இருக்குன்னு வச்சுக்கோ மகாபாரதில் துரியோதனன் பாவி இருக்கானே அவன் என்ன பண்ணுவான் பாண்டவர்களை கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு அரைச்சி எரிச்சு விட்டுருவான் என்ன ஆகும் கலைஞர் கொடுத்த டிவியை எரிச்சு பாரு என்ன ஆகும் பாரு நெருப்பு வச்சு கொத்து கொடுத்தாமே அது எரியும் ஒவ்வொரு தடவை சினிமா தேட்டர்ல ஒவ்வொரு தரையும் தண்ணி வந்து அங்க இருந்து தப்பிச்சு வந்து கங்கையில போவாங்க திடீர்னு தண்ணி காட்டுவான் தண்ணி ஆயிடுச்சு கரண்ட் ஷாக் ஆடிக்கணும் இப்படி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது வெறும் காட்டாத சொல்றல அப்படின்னு நீ கலோக்கியில நீ மாத்திரம் பேசலாம் உபரி பேசக்கூடாத அதனால எவ்ரி திங் இங்க நடக்கிறது எல்லாம் ஒண்ணும் இல்ல அது மர்ஜ் ஆகிறது அது அப்படின்னு உணர்ந்தவன் ஐக்கியமாகிறான் பிரம்மம் தான் எவ்ரி திங் அது சாட்சி சைத்தன்யம் தான் எவ்ரி திங் சத்து சித்து தான் சித்து சத்து தான் அகம் சத்தேவ சித்து அகம் சித்தேவ சத்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இந்த விஷயத்தை இந்த இனித இந்த சப்தாகத்துல விஷயத்தை முடிக்கிறோம் இந்த விஷயத்தை இனிமே இருக்கிற விஷயம் என்ன இருக்கிறதோ அதை வந்து ஃபர்தர் கிளாஸ்ல நம்ம சொல்லி முடிப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமதாய பூர்ணமேவா வசிஷத்தை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரி ஓம்